ஏழு மஹமூத் பின் ரபியூர்லாகும் அவர்கள் கூறியதாவது நான் ஐந்து வயது சிறியவனாக இருக்கும் நபி சல்லாஹூ அலிஹல் வசலம் அவர்கள் ஒரு வாலியிலிருந்து தண்ணீரை எடுத்து தமது வைத்து என் முகத்தில் ஒரு முறை உமிழ்ந்ததை நான் இப்போது நினைவில் வைத்திருக்கிறேன்